ம் பிரபாரிஜாத்தய தோத்தவேத்தைக்கணா கீதாஹே நமையாம பூத்தி பரியுஷித்தம் எத்து உிஷ்டமேஜனம் தாமசிரியம் தமோணம் மேலோங்கீருக்கிற ஜனங்கள் எந்த மாதிரி ஆகாரத்தை விரும்பி சாப்பிடுவார்கள் அப்படிங்கிறத இங்க சொல்கிறார் பகவான் ஆகவே நாம் சத்வகுணத்தை விரும்பி சத்வகுணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த ஆகாரத்தை சாப்பிடுவார்களோ அந்த ஆகாரத்தை சாப்பிடணுங்கிறதான் இதனுடைய எசன்ஸ் சாரம் ஆகவே நாம் ரஜோகுண ஆகாரத்தையும் தமோ குண ஆகாரத்தையும் நாம் நீக்கணும் எந்த ஆகாரங்கள் ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் உண்டு பண்ணுமோ அந்த ஆகாரங்களை விட்டுவிட வேண்டும் என்பது இந்த மூன்று ஸ்லோகங்களுடைய உபதேச விஷயம் சரி இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்க்கலாம் தாமச பிரியம் போஜனம் ஏ தேக்கணும் இவைகள் தாமச பிரியர்களுடைய போஜனமாகும் தமோ குணத்தில் இருப்பவர்களுடைய பிரியமான உணவு இத்தகையது அப்படின்னு அர்த்தம் என்னது யாத்தயாமம் நாலு ரெண்டு ஆறு குணம் சொல்கிறார் யாத்தயாமம்னா அதை மந்த பக்குவம் அப்படிங்கிறார் ஆதிசங்கரர் அதாவது எத்தனை நேரம் ஒரு உணவை பக்குவப்படுத்தணுமோ அத்தனை நேரம் பக்குவப்படுத்தணும் பக்குவம் ஆறுறதுக்கு முன்னாலேயே அந்த உணவை எடுக்கக்கூடாது ஆகவே பக்குவப்படாமல் அரிசி சரியாக வேகலை இட்லி சரியாக வேகலை எல்லாம் இல்லையா அது மாதிரி ஆக குறிப்பிட்ட காலத்தில் அந்த உணவு பக்குவம் ஆகணும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்காகத்தான் அது எத்தனை நேரம் அடுப்பை எரிக்கிற கணக்கு எல்லாமே இருக்குது இல்லை ஆகவே அந்த உணவை சமைப்பதற்குள்ள பக்குவத்தை அடைந்த பிறகு அந்த உணவை நாம் எடுக்கணும் அது பாதி வெந்துன்றிருக்கிற போதே எடுத்துட்டால் அந்த ஆகாரத்தை தான் யாத்தையாமம்னு பேர் அவசர அவசரமாக சாப்பிடுவான் இந்த சமூகத்தில் இருக்க வெந்தா என்ன வெகாயத்து அவசரமா சாப்பிட்டு அதுக்கு டைம் கொடுக்கணும் பொதுவா சாஸ்திர விதி ரசம் கதம் ரசம்னா இருக்கிற சத்தெல்லாம் போயிடுது இனிமே அது சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லைங்கிற போதும் இவன் வந்து அந்த நியமத்தை எல்லாம் கடைபிடிக்காம சாப்பிட்டு அப்புறம் அடுத்தது பூதி பூத்தின்னு சொன்னால் துர்க்கந்தம் அதை அந்த உணவுலேருந்து வர ஸ்மெல்லே நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுகிறது அந்த மாதிரி ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது இந்த ஊசி போன சில பேர் அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவார்கள் சில பேர் ஊச வச்சே சாப்பிடுவார்கள் அதெல்லாம் ரொம்ப அளவுக்கு மீறின தவறு பரியூஷித்தம் பரியூஷித்தம்னு சொன்னால் ராத்திரி இன்னைக்கு பண்ணின உணவை ராத்திரி வச்சிருந்து அடுத்த நாள் காலமுறை எடுத்து சாப்பிட்றது இந்த பழைய சாதம்லாம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் ஆக இரவை கடந்த உணவு அன்றன்றைக்கு உணவை பக்குவப்படுத்தி சாப்பிட வேண்டும் நேற்று சமைத்த உணவை இன்று சாப்பிடுவது தமோ குணத்தை விருத்தி பண்ணும் பரியூஷித்தம் ச எது நான் இப்போ இருக்கக்கூடிய ஃபுட்டு சிஸ்டம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்னெல்லாமோ ஃபுட்டு சொல்கிறாங்களே அதெல்லாம் நான் சொல்லலை ஆனா நீங்க அதை சேர்த்து புரிந்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட ஆகாரத்தை தமோ குண உடையவர்கள் தான் சாப்பிடுவார்கள் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் இந்த அளவிலே இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து நாளை சிந்திப்போம் பூத்தி பரியுஷித்தம் உச்சிஷ்டம் அபிச்சாமே போஜனம் தாமச பிரியம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள்